இந்த நாயனார்ந்தவர் தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார் என திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியும் அதனால அது அப்படியே சைக்கிளா பெருமான் சொல்லி வைத்துக் கொண்டு திருவாரூர் பிறக்கும் பெருமித்தவமுடையார் திருமுறையில யார் மாதிரி நினைவுடைய ஜெயக்குலார் மாதிரி நினைவுடைய அப்படியே நீங்க எல்லாம் இழைக்கணுமே எடுத்து வச்சிருக்கீங்களா அதனால திருவாரூர்னு வந்த உடனே திருவாரூர் பிறக்கும் பெருமி தவமுடையார் என்று சொன்னார் அப்ப திருவாரூர்ல தோண்டும் முடியான ஒரு தவம் அவருக்கு போயிருந்தது அண்டவான மறைபாட ஆடும் செம்பர்கடல் மனத்து கொண்ட கருத்தில் அகநோக்கும் குறிப்பே என்று புறநோக்கும் கண்ட உணர்வு துறந்தார் போல் பிறந்த பொழுதே கண்காணி வரலாற்று ஆசிரியும் அடிவர் தஞ்சை பாரும்னா திருவாரூர்ல தோன்றியவர் என்பது திருவாரூரில் தோன்றும் தவமுடையாருன்னு பாடுறது ஏன் அது திருவரையோர் உணர்வுந்தா தான் முடியும் சரி அவருக்கு கண் இது பிறந்த கண் இல்லை பிறந்த பிறகு கண்ணில் ஆயினார் என்றுதான் சொல்லுவார் அவ்வளோ சொல்லுவாங்க ஆனால் சவித்தாந்தம் அகநோக்கும் குறிப்பேயன்றி புறநோக்கு இல்லாதிருந்தார் அது என்னது அகநோக்கு முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் அது ஞாபகத்துக்கு வருது வருகிறது முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் வெறும் முகத்தில் மகன் வச்ச கண்ண கொண்டு எதெல்லாம் பாக்கணும் ஒலியும் ஒலியும் பாத்துக்கிட்டு உருப்படாத பாத்துக்கிட்டே இருக்கீங்களே இங்க உள்ள நோக்குங்கடா இங்க பாக்கணும் எங்கேயே பாக்கிறீங்கள முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற முடர்கால் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் சொன்ன நமக்கு வழங்கல என்ன அகத்தில கண் கொண்டு அப்பிராவனம் இருந்து உள்ள கிடல் உருவெழுதி எங்களுக்கு வேலையே கிடையாதுன்னு பெரிய ஒரு சொல்றது ஒன்னு புலமையே வேணான் ஒன்று ஒன்று இவருடைய வாக்கு அவர் அவருடைய வாக்குவர் இவருடைய வாக்குவர் அப்படி எடுத்துட்டா தானா உடையவரு அப்ப உயிராவனம் இருந்து உயிர்த்தல் உயிர்த்தல் மூச்சு விடுதல் உயிராவனம்னா மூச்சு விடாம இருக்க மூச்சு அளவா வாங்கி அளவாக நிறுத்தி அளவாக விதுதான் பிராணாயாமம் என்று சொல்வது அந்த அளவாக வாங்கி வாங்கணும் நிறுத்தணும் நிறுத்தி அளவாக மெதுவாக அப்படி வாங்கும் பொழுதும் நிறுத்தும் பொழுதும் மீண்டும் விடும்பொழுதும் தெருவைப்படுத்தி நினைவார் அது பிராணாயம் அதான் உயிராவனும் இருந்து உற்று நோக்கி எங்க இதுவரைக்கும் செவத்தையும் அங்க இருக்கிற ஒற்றதையும் ஒத்து நோக்கி இருந்தீங்களே ஒலியும் ஒலியும் என்ன பண்ணணும் உள்ள பிடியில் உரு எழுதி அந்த உள்ளமாயிய திரையில உருவத்தை எழுதணும் அப்படி இதுக்கு முன்ன யாராவது புண்ணுதாரணம் இருக்காங்களா சாமி நம்மாலும் சும்மா இருக்க மாட்டான் முன் உதாரணம் பின்னாங்க கேள்டான் அவரும் எழுதியிருக்காரப்பா யாரு தொடுக்கும் கடவுள் படம் பாடல் தொழையின் பயனே நரைபடுத்த துறைக்கு என் தமிழின் ஒழுங்குனரும் சுவையே அகந்த கிழங்கை அகழ்ந்து எடுத்து அவர் தொழும்பர் உலக்கோ இப்ப ஏற்றும் விளக்கியே இந்த அகந்தையை மட்டும் அப்படியே பூரா எடுத்துட்டு அந்த அந்த அந்த உள்ளத்துல அகந்தை நீங்கிய உள்ளத்துல அந்த அடியே அப்படி எழுதி பார்த்திருக்கும் அழகோழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமீ பொருள் சொல்ல அதனால அந்த உள்ளத்தில் எப்படின்னா அந்த அகத்தில் கண்கொண்டு அகத்தில் இந்த மாதிரி கண்கொண்ணு என்னங்க இது இது ஆமா அந்த உள்ளக்கிடியில் உருவெழுதி என்று சொல்வது அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓடியதே என்று அருமையா சொல்ற அதுதான் இங்க நம்முடைய தந்தியடைகள் என்ன செய்யிறார் உற்றதொரு கேண்மை இல்லையே ஆமா பூணும் அன்பினால் பரவி போற்றும் நிலைமை புரிந்து அமரர் தேனும் அரிய தெருத்தொன்றில் அதனால அவர் என்ன அந்த உள்நோக்கத்தில் முகத்தில் கண் கொண்டு காணாமல் அகத்தில் கண் கொண்டு காணுகின்ற ஆனந்தத்தை கேட்டிருப்பதனால இந்த முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற அந்த அமைப்பு அவருக்கு தேவையில்லாம நீங்க ரொம்ப லேசா சாதாரண வசன வேணாம் கேட்டா அவர் பிறவி குருடர் அவ்வளவுதான் ஒன்பது எல்லாம் போக மாட்டான் சாதாரண ஒரு கேட்டா கண்டியல் திருவாரூர் தோன்றினார் அவர் தெரிவித்து பெருமானை அருமையாக கண்டுபிடிக்கின்ற அந்த குறிப்பை தவிர இந்த புறப்பொருளை கண்டு அவற்றை எல்லாம் அதில் இது விருப்பமோ என்று அப்படி சொன்னார் என்ன அந்த கண் பாவம் இளமையிலேயே தோன்றும் போது இல்லாதவர் அப்படிப்பட்டவர் அவர் அவர் காணும் கண்ணால் கான்பதுமை தொண்டேயான கருத்துடையார் அதனால அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க புறத்தோட்டம் ஒண்ணும் தெரியாதனால அவருக்கு எப்பவுமே யா அன்மா மாதிரி இருப்பார்னா எங்கேயுமே இப்ப யாரு இருக்கா ஐயா யாராவது பேசுனா தெரியும் இல்லன்னு அப்ப யாருமில்லை உட்கார் எது பக்கம் எந்த பக்கம்தான் வடக்கு ஆமா அப்படி என்ன பெருமானு நினைச்சுக்கோம் என்று உயிராவணம் இருந்து ஒற்று நோக்குவார் அவளுக்கு ஆகவே எந்த நேரம் அந்த நேரம் எல்லாம் பெருமானை உள்ளத்துல கண்டுபடி பார்த்துக்கணும் ஒரு அமைப்பு அவர் பேணும் செல்வர் திருவாரூர் பெருமானடிகள் திருவடிக்கே பூணுமன்பினால் பரவி போற்று நிலைமை புரிந்து அமரர் அறிய அரிய திருத்தொண்டில் சரிய சிறந்துள்ளார் இந்த நிலைமையில் அவர் திருத்தொண்டு எதிரில் செய்ய என்னாயிற்று பூபார்களில திருமுனியார் மகிழ்ந்த செல்வ பூங்கோயில் தேவாசரியன் முன்னு இறைஞ்சி இப்படி இருந்து கூட ஒவ்வொரு நாளும் தெருக்கோயில் போவார் அது அவங்களுக்கு வந்து ஒரு நான்கு முறை ஐந்து முறை போயிட்டாங்கன்னு சொன்னா நிதானமா வந்துடும் இங்க உன்னை இடிச்சுக்கிட்டு இல்லாம எல்லாமே இந்த மாதிரி ஒரு இதை ஒரு ஒரு அவைய குறைவாக இருந்ததுன்னா அறிவு நல்ல வேலை ஆமா அதனால அவங்க எல்லாம் வாழ முடியுது காது இதுன்னு சொன்னா ஆனா வேற ஒரு ஆயத்துல அவங்களுக்கு அந்த கூர்த்தறிவு இருக்கும் அதே போல வேறு ஒரு விதத்தில் அவங்களுக்கு விட நம்ம இருக்கிறவங்கள விட ஐந்து வெறும் வேலை செய்யறவங்களும் ஒரு கூர்த்தறிவு இருக்கும் என்ன ஒரு நாள் போனது நீதிமன்றம் அதனால ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்வார் திருவாரூர் பெருமானடிகள் திருவடிக்கே பூணு பரவி போட்டு நிலவி புரிந்த மரம் தெரிய அரிய அரிய திருத்தொண்டில் பாருங்க அமரர் அரிய அரிய அப்படி ரெண்டு அறியன்னா தெரிந்து கொள்ள அடுத்தது அறியன்னா இயலாதனர் அப்ப தெரிந்து கொள்வதற்கு அரிதாக அரிய அரிய இந்த சொல்லெல்லாம் ரொம்ப அருமையா போறப்போக்கள் அந்த சொற்கள் எல்லாம் தமிழருடைய சொற்களை வளர்ந்து கொள்ளும்னு நினைக்காரு திருத்தொண்டில் சரிய சிறந்துள்ளார் என்ன செய்தார் பூவாசரில திருமுடையார் மகிந்த செல்ல பூங்கோயில் தேவாதரிய முன்னெருந்து வளஞ்செய்வாராய் பாருங்க அதுல நேரா கோயிலுக்குள்ள போனாலே போறும் ஆனா அது எப்படின்னா அது வெளிப்பிரகாரம் அல்லது உள்பிரகாரத்தில் வரணும்னா நீ எங்க படி இருக்க இறங்கணும் அங்க இருந்து படி வரணும் ஆனா ஒண்ணும் அந்த காலத்தில் இப்படி எல்லாம் திருக்கோயில்லாம் மண்டபம் கட்டி எல்லாம் இல்லை அதான் ஆர்டமா அப்படி அங்கே இருந்துருந்திருக்கு அதான் திருவண்ணாமலை திருவானிக்காவில் சிலந்தி நூல் கட்டியதுங்க ஏ சிலந்தி நூல் கட்டியது என்றால் வேலை திறந்து வெளியில பெருமாள் அதனால அதனாலதான் உண்மையை போய் அவர்கள் என்னன்னா பெருமானி வளங்கொண்டு விழுந்து வணங்கினார் இருக்கு இன்னைக்கு போய் நீங்க பெருமாணி விழுந்து எல்லாம் ஞானசம்பர் வணங்கினாரேங்கறதா இங்க மூலஸ்தானத்துக்கு வழங்கப்பட்டாரு ஏன் கேட்டா அன்று மூலஸ்தானம் தான் இருக்கு வேற ஒண்ணும் கோயில் கோபுரம் மற்ற இதெல்லாம் இல்ல திருமணிகள் எல்லாம் ஒண்ணு வைக்கல அப்படி இன்னைக்கு நீங்க அருமையா இந்த பிறகுனா நடராஜாவா இருக்கும் அந்த பிறங்கனா வேற வேறு ஜோரபாலகரா இருக்கும் இந்த பிறகு அதனால வெளி வழங்குறதுன்னா கொடிமரத்துக்கு முன்ன வந்து வணங்கணும் அப்பொழுது அந்த மாதிரிலாம் கோவில் பெரிதாக அந்த மாதிரி அமைப்பா எல்லாமே சுலிங்க தெரிமையும் பல பேர் போய் கூப்பிட்டு விடுவாங்க வளம் வருவாங்க அப்படித்தான் இருக்கு அதனால்தான் உள்ளே சென்று வனம் வணங்கி வணங்கியெல்லாம் சொல்வதற்கு காரணம் அந்த காலத்தோடு அதனால அவரை வளம் வந்து வணங்கி வளம் செய்வாராய் செம்மை புரினாவால் இன்ப முறும் காதல் நமைச்சிவாய்ப்பதனி அருமை அருமை செடி அவருக்கு கண் தெரியாமையினால இந்த இலக்கண இலக்கியம் எல்லாம் ஒன்னும் பறிக்கல ஆனா இலக்கநிலைக்குமெல்லாம் படித்தால் அதுக்கு மேல என்ன அப்படி அங்கே திருவள்ளுவர் இலக்கநிலைக்கு எல்லாம் படிச்சு எந்த மொழியும் படிச்சு என்னவா பண்றது கற்றதனாலாய பயன்கள் கொள் வாளறிவன் நத்தாள் தோழாரின் இரண்டாவது குரல்ல பூஜ் அதனால இவ்வளவு படிச்சா அங்க வணங்கணும் அங்க வணங்காத போது இந்த படிப்பு குப்பிச்சு வர்த்தன் குப்பையில போடுறதுக்கு அதனால அதனால இவர் என்ன அறிவினுடைய முதிர்ந்த பயன் எதுவோ அந்த அறிவின் முதிர்ந்த பயனி கண்ணில்லாராயிலும் செய்து அப்ப பெருமானை வணங்கும் ஆகலால் நாவால் இன்ப முறங்காதல் நமைச்சிவாய நற்பதனையே ஓவா அன்பில் எடுத்தோரி போற்றியோம் நமச்சிவாய பயந்தனே மயங்குகின்றேன் போற்றியோம் நமச்சுவாய போரிடம் திருவந்தில்லை போற்றியோம் நமைச்சுவாய புறமனை போக்கல்கின்றாய் போற்றியோ நுமைச்சிவாய ஜெய ஜெய போட்டி போட்டி அத பிரணவத்தோடு கூட்டி சொன்ன இடம் திருவாசகத்துல பிரணவத்தோடு கூட்டி அந்த திருவெந்தர் சொன்ன இடம் முடிந்தா சிவபிராணம் சொல்லலாம் சிவபிராணம் சொல்லாம தொடங்கணும்னு சொன்ன இந்த பாட்டு வச்சுதான் நுமைச்சிவாயங்கே மயங்கு மயங்குதெல்லாம் என்ன உலகல்ல மயங்கி மயங்கி இப்படி போற நீங்க என்னைக்கு நான் கரையிறதப்பா போற்றி ஓம் நமச்சிவாய புகரிடம் உன் தான் நான் எங்க பாப்போவேன் எனக்கு என்ன போயிருக்கு போக்கிட எங்க இருக்குது போற்றி ஓம் நமச்சிவாய புறம் என போக்கல் உன் திருவடியிலே தெரிவிட்டு என்னை புறத்தேந்து ஒலிகளில் என்ன தள்ளிடாத பாப்பேன் போற்றி ஓம் ஜெய ஜெய போற்றி போற்றி அருமையான நான்கே வழியில ஒரே ஒரு பாடல்ல திருவேந்த அப்படியே சொல்லி அந்த ஓம் திருணவத்தோடு கூட்டு ஆகவே அந்த அருமையான மந்திரத்துக்கு இவரை இடைவிடாமல் சொல்லிப்படலாம் இல்ல கோவாம்பில் எடுத்தோரி ஒரு நாள் போல ஒரு நாளில் செங்கல் விடையா திருக்கோயில் குடபால் தீர்த்த குளத்தில் பாங்கு எங்கும் அவன பாழிகளாய் இடத்தால் குறைபாடு எதிரால் எனக்குமே இந்த மாதிரி நாம சும்மா போடுறதுனால அங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு உரிய அல்லாதவள் போய் வீடு கட்டிக்கலாம் இல்லை அப்படிலாம் நடப்புற கொடுத்த சிக்கல்தான் இன்னைக்கு பெரிய பெரிய திருக்கோயிலாம் கடினமா இருக்குங்களா யாரு இருக்க பத்தி இல்லை ஆனா கோவிலை சுற்றி இருக்கணும்னா அதுக்கு சில என்னன்னு கேட்டா கொஞ்சம் தூய்மை இருக்க வேணாமா தூய்மை இருக்க வேணாமா கோவிலையும் சுத்தி உட்காந்து இல்லைன்னா என்ன பண்ணுறது தூய்மை தூய்மை என்ன என்ன தூய்மை அப்படின்னா புறந்தூய்மை நீராணமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் திருவள்ளுவர் அப்பா புற தூய்மை என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல காலைகளை குளிச்சுட்டு வெரிதலுமே வெந்நீட்டு வெயில் பூசி கோயிலுக்கு சுத்தமாக இருக்கிற அப்படி இருக்கும் குளிச்சு கிளிக்க அது மாதிரி தூய்மையா இருக்கும் அது புறந்தூய்மை அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் சத்தியந்த நேர்மையா இருக்கும் இந்த இரு தூய்மையும் அத்தனை தேவை எங்கிரு பொங்கலும் இந்த தூய்மை தேவை கோயிலை சுற்றி அப்படி இருக்கணும் ஆனா இவங்க என்னென்ன போய் இந்த ஆட்கள் போய் இவரதெல்லாம் பாடி கட்டி அங்க சுத்தி இருந்தாங்களாம் திருவாரூர் அந்த கோயிலை சுற்றி அங்கு அந்நிலை தனி தண்டியடிகள் அறிந்து ஆதரவால் இங்கு நான் குளம் பெருக தள்ள வேண்டும் என்றெழுந்தார் பொதுவாக சுத்தி இருக்கிறவங்களுடைய தகர்ணும் எந்தாவது குளமும் குருமையும் அதை நாங்கள் இருக்கணும் என்று வருகி அது முயற்சி பண்ணார் பாருங்க தண்ணியே இல்லாதவர் அது அந்த ஒரு பண்ணும்போது ஊர்ல இருக்கவங்களை போய் டொனேஷன் கேட்டு கேட்டு அப்படி எல்லாம் செய்யல அவங்க வரத்திலும் வருவார் வருக அல்லது விடுவார் விடுக என்று சொல்லிட்டு தான் அந்த தொண்டில் இருக்க என்ன எப்படி இருங்க செங்கன் விடையா ஒன்னே குறிவாயதனில் குடிநட்டு தட்டும் கயிறு குள குலையின் இடிவாய்ப்புறத்து நடுத்தோடு அருமை அருமை பாரு எப்படி நம்ம வந்து நானே நிறைய நடக்கிறதே கொஞ்சம் கண்டனம் அதுல படியில இறங்குறதும் இறங்கி போய் கீழே தண்ணியில விழுங்கற தண்ணியில கொஞ்சம் இது மண்வெட்டி எடுத்து அங்க இருக்கிற தீய பொருள் எல்லாம் இருக்கு அசுத்தமான பொருள் எல்லாம் இருக்காது தட்டுக்குடியில் வச்சு அதையும் தூக்கி மேல தவறாம வந்து எட்டவும் கொட்டணும் இது எவ்வளவு பெரிய வேலை இது ரெண்டு மூணு பேருக்குன்னு வேலை ஆனா தனி ஏகனா இருந்தபோது என்ன பண்ணணும் கேட்டா ஒரு யோசனை என்னன்னா அந்த குளத்துக்கு ஒரு பெரிய குச்சிய நட்டர் அது ஓரமா அப்படியே அது நேர மேல கரையில ஒரு குச்சியை நட்டார் நட்டு இந்த ரெண்டு குச்சிக்கு நேரம் அவருடைய கைத்தை கட்டிச்சு எனவே மண்ணை தள்ளில தூக்கணும்னா இந்த பிற அந்த கைத்த பிடிச்சிக்கிட்டே கரையேறிடலாம் வரும்போது இந்த கைத்த பிடிச்சிக்கிட்டே இறங்கிடலாம் நம்ம வந்து காலத்துல இடர வேத நீ எட்டவும் ஏன்னா அந்த படியில வந்து இப்படி இறங்கி இறங்கி இறங்கினாருன்னு என்ன ஆவறது கீழே பொத்துனு வந்து அது கம்மி தெரியாதுங்க அதனால ஒரு கைத்து கட்டி பாரு அங்கம் குறைவுடையவர்களுக்கு அறிவு ரொம்ப பூர்த்து இருக்கும் நீங்க ஏனும் ஒருத்தறிவு இருக்கு எப்படி பாதிப்பண்ணுச்சுன்னா திருவுரு அப்படி என்னப்பா ஒன்னு இடந்தாய் இன்னொன்னு நான் கொடுக்குறேன்பா மேல வச்சு வாழ்பான் என்று சொல்லி அப்படி அமைப்பு அதனால் அந்த மாதிரி அந்த கைத்தை கட்டி ஒவ்வொரு நாளும் என்ன செய்தாராம் வழியால் வந்து மண் எடுத்து மறித்து தடவி போய் தடவி போயினா அந்த கைத்து தடவிட்டே போறது மேல ஒழியா முயற்சியால் விடமாட்டார் இவ்வளவுக்கு என்ன காரணம் உள்ளிருந்து அந்த பெருமாவிலே தெருவெஞ்சலு ஏறாவது ஓதிக்கொண்டு இத்தனை பணிகளையும் அருமையா செய்தாராம் இது குளத்தை கூறு எடுப்பது நன்னின் ஆளுநர் எந்த வெறுப்பால் மிக பெருகி அண்ணல் தீர்த்தங் குளம் கல்ல அப்படியே மேல தோண்ட கண்ட அமனர் புறாராகி எண்ணி தண்டி அடிகள் பால் எய்தி முன் நின்று எம்புவார் மண்ணை கல்லில் ராணி படும் வருத்த வேண்டாம் என்று உரைத்தார் அவங்க கண்ட காணா உயிரு கூட இரக்கம் தெரிவிப்பாங்க கோயில் நீர் வந்து என்ன மண்ணை வந்து உள்ளே எப்படி வெட்டு வெட்டுகிறீர் அதுல சின்ன பூச்சி புல்லு எல்லாம் இருக்குமே அது இறந்து விடாதா அப்படின்னு சொல்லி அவ்வளவு உயிரை பற்றி சொன்னாங்க இவ்வளவு சொல்ற நினைக்கிறவங்க யாரோ மடத்துல வந்து தங்கி இருக்கிறாங்க மதுரையில அறிவு எல்லாம் இருக்கிறாங்க என்ன பண்ணாங்க ஒன்னும் பண்ணல நேரம் கோயிலுக்கு வந்தாங்க வாடிட்டு நேரம் புயல் சாயந்திரம் அங்க இருக்கிறாங்க உலகம் சரிங்களா எட்டு மணிக்கு என்ன பண்ணீங்க இந்த அறிவுரிடத்தை என்ன பண்ணுறீங்க ஒழிச்சி ஒன்னு நினைக்கீங்க அதுக்கு என்ன பண்றது அப்படிங்களா முதல்ல மந்திர விதியனால ஒன்னும் முடியல சிவகாச்சரிய நெருப்பட்டு எடுத்து ஆரம்பிச்சீங்க சரிங்களா சரிங்களா சிவகாச்சிய நெருப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க மதுரையில வந்தவங்களே ஐயா ஐயா அது மாதிரி வந்து அங்கே வரும்போதே இந்த காலத்துல மாதிரி சமணர் ஒழிகர் ஒழி சத்தம் போட்டு வந்தாங்களா ஒன்னும் இல்லையா நேரா வந்தாங்க கோயிலுக்கு வந்தா வந்த உடனே இவன் தங்கன்னு ஒரு மதத்தை தாங்கிருக்க அதே போல இங்க நாவுக்காரர் உன் மதத்தை விட்டு மீண்டும் அக்கா போனா என்ன கேட்கலாம் என்ன பெரியவரே எங்களை ஏமாத்திட்டு இப்படி வரீங்களே எங்ககிட்ட என்ன புறக்கிட்டீங்க இப்ப அக்கா கட்ட பாத்துட்டீங்க மேலும் வந்தீங்களே மீண்டும் வீட்டுக்கு அங்கே வரலாமில்ல இன்னும் கேட்காம அழைச்சிட்டு போன உடனே கேட்காம அழைச்சிட்டு போனாலும் சரியா அழைச்சிட்டு போனாங்க அங்க போன உடனே அந்த முண்டம் அரசன்கிற ஒரு முண்டம் இருக்குது அந்த முண்டம் என்ன பண்ணிச்சு கேட்டா இவரை என்ன செய்யலாம் என்ன ஏழு நாளைக்குள்ள எல்லாம் இது சுண்ணாம்பு கால வயல போட்டலாம் கேட்ட முட்டாளும் முட்டாள் அவங்க சொன்னாரளும் முட்டாள் அதை ஏற்று மீண்டு செய்தது முட்டாள் எல்லாம் ஒரு குலத்துல முட்டாள முட்டாள இப்படி முட்டாள் இருப்பாங்களா அது ஒரு அரசனா இருந்தா அவ்வளவு தழுவிட்டானு அதனால்தான் வந்து பின்னால வந்து கருவேற்றிய கரு ஏற்றல ஏறினார்கள் ஏறியதை கண்டுதான் காணுமா திருவள்ளுவர் என்ன கொலையில் கொடியாரை என்ன தேர்ந்து ஒருத்தல் களைகட்டாதோடு நீ டா நீ ஆவணமாக தண்ணி வந்தவனு காவையில் வந்தவனு என்ன பண்ற நெல்லு தெளிக்கிற எடுத்து மீண்டும் என்ன நடந்த நெல்லு பயிர் விழுற தண்ணி ஊத்துற ஊத்தும் போது நடுப்புற இதுக்கு ஒரு கலை எடுக்கிறாங்க அதுவும் பயிருதானா பாவம் நீ உன்னையா இந்த நான் இது கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு வைக்கிற இந்த பயிர் வந்து அந்த நல்ல பயிரை அழிச்சிடும் அதுக்காக எடுக்கிறேங்கிற அப்போ இதுவும் பயிர் அதுவும் பயிர் அந்த பயிரை வளர்க்குறதுக்கு இந்த பயிரை எடுக்கிற அதுபோலதான் நல்லவங்களை வாழ வைக்க தீவிரளை அழிக்க வேண்டும் பல குடிபுறம் காத்தோமி குற்றம் கடுதல் வடுவன் தேந்தன் தொழில் திருவள்ளுவர் அரசியல் படிக்கட நீங்க அரசியல திருவள்ளுவர் எல்லா இயலும் சொன்னார் அரசியலும் சொன்னார் அமைச்சியலும் சொன்னார் மனித சொன்னார் பெண்பாளியலும் சொன்னார் உலகியிலும் சொன்னார் அருளியிலும் சொன்னார் உலகியலும் சொன்னார் அருளியலும் சொன்னார் யான் எனதென்னும் செருப்பெருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்க சில்ல சில்ல சில்ல நலையில சில்ல அந்த உலகத்தில் வாழ முடியுமா முடியாது அதுபோல அந்த உலகத்துக்கு போனா அருள் வாழ முடியாதுல்ல தம்பி அப்ப இங்க வேணும்னா பொருள் வேணும் அங்க வேணும்னா அருள் வேணும் போரா இந்த அருளிலா இருக்க அவ்வுலகம் இல்லைங்கிற அவ்வுலகிறது எந்த உலகம் அமெரிக்காவா ஆஸ்திரேலியாவான்களாம் என்ன எழுதி வச்சுங்களோ ஏன்னா குப்பை நடத்த என்ன எழுது எழுதி தண்டை வேற ஏதாவது என்னன்னு தப்பு அவ்வுலகம் என்பது ஆண்ட இது வீடு என்பதுதான் பொருள் நம்ம அருளிலா ஏன்னா அந்த உலகத்துக்கு இல்ல அமெரிக்கா வேண்டுதான் அருள் மட்டும்தான் தப்பா என்ன வேணும் பொருள் எடுக்கணும் ஒன்னே பாஸ்போர்ட் அஞ்சு பாஸ்போர்ட்டும் அமெரிக்கா பொறுத்து அந்த உலகம் சொல்லி அருள் யாருக்கும் அவ்வுலகம் இல்லைங்க அவ்வளவு யாண்ட இது வீடு பேசுல ஆகவே அப்படி எல்லாம் இருக்கிற அமைப்பில என்ன செய்தார் கயிறு கட்டி உள்ள இறங்கி அந்த குளத்தை தூரெடுத்து மேலே கொண்டு வருவாராம் குடிவாயதனில் குடிநட்டு கட்டும் கயிறு குல குலையின் இடிவாய்ப்பு என்ன சொல்லிவிட்டாங்க அந்த தமிழர் என்ன சொன்னாரலாம் அப்பா நீ அந்த மாதிரி அந்த உள்ள அந்த குளத்தை தூரெடுக்கும் போது அங்கே இது சிறு புல்லு புது பூச்சி இருக்கும் அதுக்கு வந்து இடூர் வராதான்னு கேட்டாங்களாம் மாசு சேர்ந்த முடையுடலார் மாற்றம் கேட்டு மறுமாற்றம் தேசு பெருகும் தெருத்துள்ள செப்புகின்றார் கிரிவிழிகால் ஊ நீ சாந்தமென பொழிந்த பிரானுக்கான பணி ஆசிலானல் அறமாவது அறிய வருமோ முக்கென்றும் பெருமானுக்கு வேண்டியது என்னன்னு கேட்டா இதனுக்கு என்ன அபிஷேக அபிஷேகப் பிரியர் சம்பந்தி அலங்கார பிரியர் அவர் தீவிர தீவிர புளிப்பார் ஆனா அலங்காரமா இருக்கு என்ன புரோத்தமன் புருஷோத்தன உத்தம புரோத்தமர்த்தம் இது அப்படி இல்ல இது ஒரு துண்ட போட்டிருக்கோம் ஆனா ஆறு காலமும் போட்டு அம்மாதிரி எல்லாம் வடிபா நடப்பதற்கு குளம் நல்ல குளமா இருக்கு பொய்யா தடம் பொய்கு புக்கு புகையென்ன கையால் புடைய அங்க குளம் குளமாடி அம்மையப்படல என்றெல்லாம் சொன்னாரலே அந்த மாதிரி குளம் பா எனவே சூருடுக்க வேண்டும் இவர் சொன்னாராம் இல்ல ஆளுன்னு அந்தம்லா அறிவுடையார் உரைப்ப கேட்க அறிவ அறிவில் சிந்தி சிந்த அரங்கேலாய் செவியும் இடந்தாயோ என்ன இவர் சொன்ன சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு கேளிக்கி செஞ்சாலும் ஏதாவது கண்ணுதான் இல்லையா காதும் இல்லையான்னு கேட்டானு மண்ட உணர்வும் விழிப்புறும் கேளா செவியும் மட்டுமக்கி இந்த உலகத்துள்ளன எந்த அன்பர் பெண்ணும் ஐயா எங்க என் காதுக்கு நல்லா அருமையா கேட்குது என் கண்ணு அருமையா பாக்குது பார்க்க வேண்டியதே பாக்குது நீ பார்க்க வேண்டாத பாத்துக்கிட்டு இருக்கிற அதனால ரெண்டு பேருக்கு போடாங்க வில்லியல் மூன்று அடித்ததிரான் விரை யார் கமலக்கேவரிகள் அல்லால் வேறு கான் கான் ஏன் யான் அது நீரற்கார் இங்க எல்லாம் எதை காண வேணுமோ அல்ல அதை கண்டுகொண்டே இருக்கிற உள்ளம் இங்க எதை காண கூட இருக்க எதை காணணும் சிறப்பெண்ணும் பேதனை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு இந்த பிறப்புங்கற வரைக்கும் நீ முட்டாளி பிறவாமி அரிய திருவள்ளுவர் அறிஞன் அன்னைக்கு வரைக்கும் அடிமுட்டாள் அது நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு காண்பது என்ன உணர்களுக்கு அந்த ஒரு குரலுக்கு ஒரே பழிமையில ஒரே நேரம் ஒன்னு விளங்குற ஒரு மணி அப்படி இருக்க இன்னைக்கு நாளைக்கு வாங்க நாளைக்கு அது உண்மையாவே போய் படிக்கணும் சொல்லு போய் விளங்கணும் சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அப்படி காண்பது அவிச்சு கட்டு அப்பரம்பரோடு இடைவெற அணைகள் காண்பது அறிவு அறிவு இது அறிவாங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு காண்காவது இங்க காண்பது காண்பது என்ன இதுல காண்பதுல்ல உயிர் தன் அதிக்க ஒற்றுமையுரை அந்த பரம்பரலோடு இடைவிடாது பாவித்தல் பாதித்தல் அது காண்பண்ணு இவெல்லாம் திருக்குற எழுது எழுதுனாலும் பாருப்பா வேண்டும் அந்த திறப்பொருள் இன்னும் செம்பொருள் நான் கண்டுகொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியும் போட்டு என்ன செய்வார் அடித்திரமலிகள் அல்லால் வேறு காணிஜான் பெருமானி மட்டுமே தான் காண்பனை காண்க இரு காதவனு கேட்க வாய் பண்ணவனை பாட பதஞ்சோள்கெய்யொத்தின் நிந்தானி நீளம் இடத்தானி என் கையொத்த நேர் கூட்டுக இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாத பாட்டு முறைய பொறப்படும் நாம அல்ல அந்த கடவுள் வணக்கமா இருக்குது அவர் பண்ணதா வேற யாரு பண்ணது ஆனாருமே யாரும் பாட்டு கண் அவனை காண்க இரு காது அவனை கேட்க வாய் பண்ணவனை பாட பதம் சூதுகால் என் நிறைந்த நெய்யொத்து நின்றானே நீலம் அடற்றானே என் கையொத்து நேர் கூட்டு ஒரே ஒரு நின்றான் பரிசிக்கு வரே வராதுதான் பரிசிக்கு வர்றதே நின்று எழுதி அனுசரிமா அந்த பத்துங்கிறது எப்படி இருக்கிறதுக்கு ஒரு பரிசோதனை கேள்வியை முழுதும் இருக்கணும் என்ன படம் இருக்குது எனவே இந்த ரொம்ப அருமையான அமைப்புல எனக்கு தெரியும்பா என்று சொல்லிவிட்டு அவர் அப்ப சொல்லிட்டு சொன்னார் நில்லா நிலையீர் உணர்வின் நும் கண் குருடா என் கண் உலகெல்லாம் கான்பான் யான் கண்டால் என்றைத்தார் என்னமனி சேவல் எல்லாம் பேசிட்டேப்பா என் கண் நல்லா பார்க்க ஆனா அதே நேரத்தில் உங்கள் கண்ணெல்லாம் இழக்க முடிய முடியும் தெரியுமில்ல அது எப்படி நீர் கண் இல்லாத இல்லாதான் நாங்க உடையவர் உடையவர் தான உடையவர் திருவள்ளுவர் உடையர் எனப்படுவது ஊக்கம் மற்ற அளவு எல்லாரும் உடையது உடையரோ மட்டு உடையர் உடையர்னு என்னதான் ஊக்கம் எழுச்சியோடு இருந்த எந்த உண்டிலையும் அது இல்லன்னு உடையது உடையரோ மற்ற அப்பா சொத்து வைக்கிட்டு தான் மட்டும் சொத்து நடத்தமா வரா போட ஊக்கம் உடனீங்க நீங்கள் யான் கண்டால் என் செய்தீர் நீங்க நான் குருடுங்கிறீங்க நீங்க செய்ய அல்லங்கிறீங்க நான் என் பரம்பொருள் என்னுடைய கண்ணால் காண நீங்கள் காண முடியாமல் போன என்ன செய்யுங்க என்று தெரிவித்து அருகரது கேட்டு உன் தருளால் கண் பெற்றாயில் நீ அந்த மாதிரி மட்டும் ஒன்று கண்ணு வந்துட்டு இருக்கா நாங்கள் பின்ன எரிக்கிறோம் இந்த ஊரை விட்டு போயிடோம்